வணக்கம் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை தேசிய நாளாக அறிவித்துள்ள நாடு தென்னாப்பிரிக்கா 2. இந்தியாவில் தேசிய சிறு கழகம் ஆயிரத்தி ஆண்டு தொட நிறுவப்பட்டது மூன்று மைதானம் தேவைப்படும் விளையாட்டு போலோ இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தமிழகத்தில் உள்ள மிக உயரமான அருவி எது இரண்டு டென்ட்ராலஜி என்பது எது தொடர்பான படிப்பு மூன்று நீரில் கரையாத வாயு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி